24 நாலாம் பாடல் கூர்வேல் விழி மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூன்றிலும் அதிக கேடு செய்வது பெண்ணாசை ஐம்புலனுக்கும் இன்பம் தருபவள் பெண் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றடியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள என்பது திருக்குறள் பெண்ணாசை என்பது காலிடறு யானை விழும் பள்ளம் கூர்மையான வேல் போன்ற கண்களை உடைய பெண்கள் மேல் ஆசைப்பட்டு அவர்களுடைய தனங்களை சேர விரும்பக்கூடிய நான் உன்னுடைய திருவருளாகிய திருவடித்தாமரைகளை சேர விரும்புகிறேனே அப்படி சேர உன் திருவருள் என்னுமோ நீ நினைத்தால்தான் என்னுடைய பெண்ணாசை மாறும் நீ யார் போரில் சூரபதுமனை வென்றவன் கிரவுஞ்சமலையை வேரோடு அளித்த நீண்ட வேட்படையை கையிலே தாங்கியவன் தேவேந்திரனையும் தேவர்களையும் காக்கும் தலைவன் மண்ணுலக மாந்தருக்கு அருள் செய்யும் பூபதி மாயையில் வல்ல சூரனை அடக்கி சேவலும் மயிலும் ஆக்கி பெருவாழ்வு தந்த பெருமானாகிற நீ மாதர் மயக்கத்தில் சிக்கி கிடக்கும் என்னை நன்னறிப்படுத்தலாகாதா என்று கேட்கிறார் அருணகிரியார் ஊர்வேல் ஒளி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம நுற்றமனம் அருள்வாயே என்று திருப்புகளில் பாடுகிறார் மங்கையர் மேல் வைத்த ஆசையில் நூறாயிரத்தில் ஒரு பங்கை இறைவன் மேல் வைத்தால் இறைவன் தேவலோகத்தையே தருவான் என்று கருவூர்தேவர் திருவிசைப்பாவில் பாடுகிறார் தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை நூறாயிரங்கூறிட்டு அத்தில் அங்கொரு கூறு உண்கண் வைத்தவர்க்கு அமர் உலகளும் நின் பெருமை பித்தன் என்றொருகால் பேசுவரேனும் பிடைத்தவை பொறுத்தருள் செய்யும் கைத்தலம் அடியேன் சென்னிமேல் வைத்த கங்கை கொண்ட சோழே சரத்தானே என்பது கருவூர்தேவர் திருவிசைப்பார் அருணகிரியார் பெண்ணாசை கடலை கடந்தவர் ாலும்சை கடலில் அகப்பட்ட நமக்காக முருகனிடம் வேண்டுகிறார் இப்பாடல் ஆசையை மாற்றி அருள் வழங்கும் அருள் பாடல் விழி மங்கையுங்களை தனிடும் போர்வேலபுற